து இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு தத்துவட்டிப்பட்டாங்க இதுதான் இதுக்கு தான் அதுதான் எப்படிப்பட்ட தத்துவம் நம்ம வரவழையில் பார்த்தேன் கோயில் இருந்துச்சு கோயில் இருக்கு கும்பிடம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் படிக்கட்டேன் கோயில் கும்புறதான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கதை விட்டு அது ஒருவர்களே நம்ம அன்னப்பூர் மாதிரி இருக்க மத்திய தண்ணி விட்டுறேன் சாதாரண கிராமத்துல தங்கச்சி கட்டி குடுத்துக்கூரத்துல ஒரு ஒன்று வருஷம் கழிச்சு ஒரு செய்தி வருது மாறியப்பா தங்கச்சிக்குண்ப்பாரூத்து மகில புழ குறந்தது குவிங்குயிலே தாய் மாமே சீர் வாராண்டி அவே தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீர் சோமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஒருவர் மே சீர் சோமந்து சாதிசனமே ஆறு கடந்தா ஒருவர் மே அரஞ்சன சஞ்சஞ்சனக் சஞ்சங்சனக் கை பேசுவா என்ன இடையில மீசிக்கு பெரிய எம்எஸ்ஆசிட்டு நடுவர் திருத்திக் கொள்ளுங்கள் எம்எஸ்ஆல் நாங்கள் ஏஆர் ரஹ்மான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கீழவர விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாய்மச்சினு உறவு அதை அப்படி நையாண்டியாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க எதுல குறைஞ்சிட்டோம் அவன முக்கி முக்கி முக்கி முக்கி பாடின பாட்டுல எதிலாவது இது தாழ்ந்து இருக்கிறதா சமுதாயம் வச்சு பார்த்தா கூட எங்கால் நிற்பார் ஒரு வரத்தில் எங்கால் வருவார் ஸ்டைல போஸ் கொடுத்துரு உள்ள விரல விட்டு முடிய ஒரு ஆட்டு ஆட்டிட்டு ஒரு சிரிப்பு அடிப்பார் ஒரு பாட்டு அடுத்த வீட்டு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேர வாடி வந்து அணைப்பவன் மனிதனா கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா கொடுப்பவன் மனிதனா எடுப்பவன் மனிதனா கொடுப்பவன் எவனடா அவனே மனிதன் மனிதன் மனிதன் எழுதுனா மனிதன் எப்படி இருக்க வேண்டும் கொடுப்பந்த மனிதன் எப்படி இருக்கு அடுத்த வீடு தீப்பிடிக்க நினைப்பவர் மனிதன்ல ஓடி போய் அணைக்கிறதா மனிதன் ஒரு மனிதனுக்கு இலக்கணத்தை கொடுத்திருக்கின்றாரே இந்த பாட்டில் என்ன குறைகின்றீர்கள் அடுத்து நம்ம சப்தி போடுவேன் அது ஓல்டு அது முன்னா இருக்க அன்றளந்த தாமரை வென்றும் ஒரு பிரகாசம் ஆயிடுச்சு இந்த காதல் ஏதோ ஒரு பசங்கரமான அசிங்கமான வார்த்தை கிடையாது நடுவர்களே அது வாழ்க்கையின் அனுபவத்தின் வெளிப்பாடு அந்த ரெண்டு மூஞ்சையும் பாருங்க அந்த முகரைக்கு காதலிக்கிற லட்சணம் இருக்க அப்படியே நம்ம ரெண்டு பேர் மூஞ்ச ஒத்து பாருங்க இது அங்க இருக்கு அதுகளுக்கு என்ன கூட்டு போய் தாலியை கட்டி விட்டாங்க கூட்டு போய் தாலி கட்டினே கூட்டு போய் அப்பா எல்லாரும் ஒரு புலி மரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வீட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ஒன்பதாம் தேதி ஒரு கறிப்பினு ரோசா பதுக்குள்ள இருந்துச்சு நாங்கூட கேட்ட என் நடுவரை இதை உள்ள வச்சுக்கிட்டுறீங்க தூக்கி குப்பை ஒட்டுலாம் கேட்டேன் அதுக்கு நீங்க சப்பு அரையுற மாதிரி பண்ண சொன்னா டே என் வீட்டில் இருக்க பைபிள் ஊத்தி குத்துல பேச வந்துட்டா இந்த பூவில் கை வச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் படிச்சிருக்கேன் பாருங்க எடுத்து போட முடியல என்னன்னு கேட்டா என்னுடைய காதலி முதன் முதலாக எனக்கு கொடுத்த பூன்னு சொல்லி இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க நடுவர்களே நடுவர் எங்கிட்ட ஒரு சோக ஸ்டோரி ஒன்று இன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஒரு லெட்டர் எடுத்துட்டு படிக்காம இந்த லெட்டர் என்ன டெய்லி உனக்குறேன் போறேன் காயத்தை எடுத்து படிக்கிறேன் அப்புறம் தூங்குறேன் சரி இல்லையா மூஞ்சி முடிக்கிற முழு சரி இன்னைக்கு ரெண்டு தெரிஞ்சாலே வெளியே போய் ஊற கூட்டுவேன் வெளியே போய் ஊற கூட்டாத உனக்கு எனக்கு உறவை ரொம்ப ஓவரா போச்சு கடைசியில வீட்டுல லெட் எடுத்து கொடுத்தேன் படிச்சு பார்த்துட்டு அப்படி அழுதுட்டா அழுதுட்டு நீ பாத்து போச்சிட்டா அது வேறு ஒன்று முடிக்கிறவர்களே முதன் முதலாக அவர்கள் எனக்கு எழுதிய காதல் கடிதம் இன்னும் பத்திரம் வைத்துக் கொண்டு அதை ஒரு முறையாவது படித்தால்தான் தூங்கவே முடியும் ஒன்னே மாதிரி ஒரு கேன மனுஷன் உலகத்துல பாத்து மனைவி எழுதின காதல் கடிதத்தேவன பத்திரம் வச்சிருப்பான நொந்துவை கிடைக்குனா நீ ஒரு மனுஷன்ட்டு அவர் வச்சிருக்கிறவாரு கல்யாண முடிச்சு பத்து வருஷம் ஒரு மனைவி எந்த புருஷனுக்காக காதல் கடிதா இது கூட அவள் முதல் முதலாக எனக்கு எழுதிய காதல் கடிதம் என்று சொன்னால் அவளை காதலிக்கிறப்ப கல்யாணம் ஒவ்வொரு லிட்டரையும் அதுவே என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அனுபவப்பட்டவர்கள் எங்க சொல்லி காண சொல்லுங்க சொல்ல சொன்னா உடனே எங்கி தங்கம் பெட்டி கடுத்து கற்பனைக்கு அப்பாற்பட்டதுக்கு காவலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினா சின்ன தகடு கூட தங்கம் தானே காவலிக்கும் வண்ண பெண்ணின் கண்ணம் ரெண்டிலே இன்னும் பருவம் கூட பவழந்தானே சிந்து பேர்வை தீர்த்தமாகும் உன் சின்ன பார்வை மோட்சமாகும் காதலின் சங்கீதமே பூமியின் பூபாழமே காதலின் சங்கீதமே பூமியின் வெள்ளியாச்சு நல்லா சமையா இருக்கு நடுவர் நீங்கள் சேர்ந்து ஒத்து வந்தே அந்த இடத்துக்கு போயிட்டேன் பாருங்க காவலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினா சின்ன தகரம் கூட தங்கம் தானே முத முத அத கையால எதை தொட்டு குடுக்கிறாளோ அது தங்கத்தை விட விலை முடியாது இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் முடிவுக்காளையோ தெரியாது எத்தனை பேர் மூடிய வச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு கிராமத்தில் நடக்கிறத கல்யாணம் முடிச்சு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு பொண்ணு அந்த நேரத்தில் பார்க்கலாம் இந்த பொங்கல பிள்ளைக்கு ஆம்பளப்பிள்ளைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்க ஆம்பளைப்பைய எப்போ நேர அவ அப்பாட்ட போக மாட்டேன் நேராக அம்மாட்ட போயிருந்தான் எதுனாலும் சரி நேரம் அங்கேதான் போனான் என் பள்ளிக்கூட்டத்தில் தொண்ணூறுவா கட்டாங்க அது வாத்தார மரியாதை சொன்னாங்க தொண்ணூறுவா கட்டாங்க எதுக்குடா டூர் போறாங்களாம் உங்க அப்பாட்ட கேளு அந்த மாட்டாரம் அப்பனே அந்தாந்தான் அப்படி ஒரு அம்மா சொல்லும் போடா கேளு நான் சொல்றேன் நேராக அப்பாட்டு அவன் அப்பனும் மூஞ்சியை பார்க்க மாட்டேன் பள்ளிக்கூட்டத்தில் தொண்ணூறுவா கட்டாங்க டூர் போறாங்களா உடனே எங்க அப்பா எகருவாரு நீ கிழிக்கிற கிழிப்புக்கு முகர் டூர்லாம் தேவையாடா உடனே எங்க தீம்பாங்க அம்மாடா கூப்பிடுறீங்க எதுக்கெடுத்தாலும் இந்த ஆம்பளைப் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அம்மா கடைசியில் இந்த மகனுக்கு இடையில ஒரு பெரிய லாங் கேப் உண்டாயிருக்கும் பொ இந்த அப்படம் யோசித்து அந்த பொம்பளை இருக்க போதே கொஞ்ச நாள் தான் சார் அந்த வீட்டுக்குள்ள ஆடி ஓடி விளையாடு பிரிந்த அவ்வளவுதான் பட்டுப்பாவாட பட்டு தாவணித்தா என்ன கத்தனையா குடுத்து செல்வாங்க மகளுக்கும் இடையிலே அந்த பாசம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அவரு சந்தோஷமா இருந்துட்டு வேற வீட்டுக்கு போற பெண்ணுங்க அங்க ஒரு இறக்க மாறி அது பாசமாறி அந்த ரெண்டு கடையில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திருக்க நல்லா கவனிச்சுப்பாங்க வெளியில மாட்டு வழியாரு நாப்படாமடு வாட்ச பாத்துட்டேன் ஆட்டி ஆட்டி பாப்பாரு அனுப்பிவிடுங்க அந்த நோக்கத்துல இருப்பேன் ஆனா உள்ள என்ன நடக்கும் ஆறு மணி நேரம் அனுப்பாம இருந்த அவனுதான் என்ன செய்ய ஆறு மணிமே ஆறுன்னு ஒரு பழைய பாட்டை படிச்சு உள்ள என்ன நடக்குது நல்லா பட்டிச்சலை கட்டி நல்லா நகனடி தோல்லை மடிலே போட்டு வளர்த்து முழு உடனே இந்த பொண்ணு ஓடின சொல்லு இப்படி எல்லாம் போற பழுது சென்டிமீட்டர் உள்ளாங்க தாத்தா உடறதுக்கு கும்பிட்டு தூங்கியா அதெல்லாம் உடனே அப்பா வெளியே மலையாமட்ட மாதிரி மீச வச்சு ஊர் இருக்காம அவரு என்னடி கலாம் மனசு அத்தப்ப சந்தோஷம் அனுப்பும்பாரு அவர் கூட்ட அப்புறம் விளையா கத்தாழங்காட்டு வழி தள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவழே வாக்கப்பட்டு போறவழே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொ பொன்னு மனம் பின்னே போகுதம்மா எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போகுதம்மா பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா கத்தாள்காட்டு வழி கள்ளிப்பட்டி ஓட்டு வழி வண்டி வாக்கப்பட்டு போறவழே வண்டி மாறி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா இதுல யார் யார்ட்ட சொல்லிட்டு போ சுடாமாங்க அண்ணே போய் வரவா அழகே போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா அணில்வால் மீச கொண்டு அண்ணே ஒண்ண விட்டு புலிவால் மீச கொண்டு புருஷனோடு போய் வரவா கட்டப்படி ஆம்பழைக்கு ஒத்தை இடந்தானே தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடந்தானே வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா கொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா கிடைச்சி தானக்கா பொங்குழப்புள்ள வச்சிருக்க ஒவ்வொரு தகப்பனும் இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அப்படி ஒரு சுட்டு கண்டிப்படணும் கடவுள் எனக்கு ரெண்டு ஆம்பளை கொடுத்துட்டானே நடுவர் இப்பவே பின்ன ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க அந்த பெண் பிள்ளைக்கும் தகர்ப்புற பாசத்தின் உண்மை யதார்த்தமாக வெளியிட்டாங்க கவனிச்சு பாக்கணும் சட்டப்பிரிவு ஆம்பளைக்கு ஒத்த இடம் தான் அதன் பிறந்து தொத்துல கரையிலிருந்து கடைசியில எழுது வயசுல கட்டில பொறுத்து அவர் என முருகீட்டை பேசிட்டு பாருங்க உட்காந்துட்டு முருகா எவ்வையா கூப்பிட போறேன்னு எச்சுடி போட்டு முருகனுக்கு ஒரு வீட்டில் உட்காந்து நாட்டான் பண்ணிட்டே இருப்பாங்க வாழகிக்கொள்ளுகிறதோ பெண்ணாய் பிறந்த வீட்டனி புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் வாழ்ந்துதான் ஆகணும் அது இரண்டிலும் வாழ்வதற்குள்ளே பக்கவப்படுத்திக் கொள்ள சொல்லி ஒரு சாதாரண கிராமிய பாடல்களை கூட ஒரு யதார்த்தமான உண்மை வைத்தானே இதை போல ஒரு பாடலை என்ற பழைய பாட்டு கொடுகுடுப்பை கோஷ்டி பாடிச்சுனா நான் இனிமேல் புதிய பாடலுக்கே பாடவில்லை என்று உங்களுக்கு சவால் விடுத்து எந்த வகையிலும் பார்த்தாலும் சிறுவர்களிலிருந்து வயதானது வரை அனைவருடைய இதயங்களையும் தடவி கொடுத்து தாராட்டுகின்ற பாடல் புதிய பாடல்களை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் மூரா புதிய பாடல்களேன்னு ரொம்ப அருமையா சொன்னாரு அவர் பேசுறத நம்பிச்சான்னு ஆனா இப்ப உங்களைத்தான் என்னாலும் நம்ப முடியல பழைய பாட்டுக்கு எவ்வளவு பயங்கரமாக கைதட்டுறீங்களோ அதே மாதிரி புதுப்பாட்டும் கை தட்டிக்கிட்டு இருந்தா இது எதுக்குன்னா நடுவர மெண்டல் ஆக்கிறது இப்ப நான் இப்படியே கைதட்டி எப்படித்தான் தீர்ப்பு சொல்றான்னு பாப்போம்டா அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சரி சமமாக தட்டி விட்டுக்கிட்டு பார்த்தா அவரு சொல்றாரு பழைய பாட்டு அந்த காலத்தில் ஓஞ்சு போனவனுக்கு வாழ்க்கையில நொந்து போனவனுக்கு தடவை கொடுக்கற மாதிரி ஆறுதல் பண்ற மாதிரி எழுதின ஒருவே பழைய பாட்ட கேட்டு கேசட்ல போட்டு உதவாங்கனான் தெரியுமா ஒரு பாட்ட நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் இந்த பாட்டை போட்டு வரத்த உதவாங்கன எங்க போட்டான் அகில இந்திய ஜோதிடர்கள் மாநாட்டில் கொண்டு போய் போற அவன் வந்து நடக்கிறத சொல்லி நடக்கிறத சொல்லியே அத பொழப்ப ஓட்டிக்கிருக்க அவன் கிட்ட போயிட்டு அவன் கிட்ட போய் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காத குமிச்சுட்டாங்க அவனை போட்டு நாங்க இத வச்சு புலப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ பொழப்படுக்கிற பாட்டை போடுறீங்க அப்படின்ட்டு பழைய பாட்டெல்லாம் சும்மா அப்படி இருந்துச்சியா அப்படின்னாரு இது மட்டுமா இந்த பாட்டு வாழ்க்கைக்கு ஒருத்தர் நம்ம சில சமயத்தில் ஒன்னு நினைப்பா நடக்காம போயிரு திருவள்ளுவர் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்டான்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பேன் அப்பத்தான் வெறும் ஓட்ட வண்டியா வருவாங்க வாங்க திண்டையில திண்டியல்ல திண்டிள்ள நான் வர்றப்ப அந்த ஓட்ட வண்டியா வரும் நம்ம கடையில் வெத்தலாக்கு போடுவேன் ஆறு திருவள்ளுவர் வந்து நிற்பேன் அப்ப இந்த பாட்டு நம்மளுக்கு சுகமா இருக்கு நடக்கும் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் ஒரு குசிய தேடிக்கிட்டு இருப்போம் கிடைக்கே கிடைக்காது ஒரு அஞ்சு பேப்பர் இப்படி குத்துறதுக்கு இந்த குண்டூசியை எங்க வச்சேன்னு தெரியலன்ட்டு வீட்டவே குப்பை மாதிரி ஆக்கிடுவேன் ஆனா வீட்டை விட்டு வெளியில என்னைக்காவது ஒரு நாள் ஓடும் காலில் மூணு குண்டூசி நறுக்குன்னு விட்டுறேன் அப்ப இந்த பாட்டு சுகமா இருக்கேன் நடக்கும் என்பார் வேணும் வேணா வேணும்டா பாரு தேடிக்கிட்டு கிடைச்சா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இப்படித்தான் பழைய பாட்டு ஒளியே இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது நீ குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்திக்கிற்க அந்த பிள்ளை வாரு பழச நினைக்காத குடும்ப வாழ்க்கை உண்டா அவனை சோத்த போட்டு உட்கார வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி அள்ளி வாயில வைப்பேன் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் தான் சாப்பிடறது தானே உட்காந்துருக்கேன் அப்புறம் என்ன உன்னை நேர் முக கேட்டாங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப பக்கத்துல வருதுனால அங்க ஏதோ தினம் தொடங்க போதுன்னு அர்த்தம் ஆம்பளை இதை புரிஞ்சிக்காம அப்படிக்கா என்ன இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறவ இந்த போடு போடுறாள் அப்படின்னு நெலிஞ்சுகிட்டு பாடி சாப்பிட ஆராய்ச்சிதான் குப்புனு ஒன்ன போட என்னைய இன்ஸ்பெக்டருக்கு கேட்டாங்க என்ன இத சொல்ற இந்த போடு போட்டியாக்கே எங்க அப்ப விவரம் கட்ட தினம பாலும் கணத்துல கொண்டு வந்து தள்ளி நீங்க சாப்பிடுங்க இப்படி பேசுற டயலாக்க பழைய பாட்டில என்னைக்காவது சொல்லிருக்கான புதுப்பாட்டு சொல்லிருக்கேன் என்ன மனம் உள்ள பொண்ணு என்ன மருதையில கட்டாக அந்த மாயவரத்துல கட்டாக அந்த மன்னார்குடியில் கட்டாக சீர்சனத்தியோட வந்து சீமையில் கேட்டாக அந்த சிங்கப்பூரு கட்டாக அந்த சின்ன மணூரு கட்டாக கொண்ட முடி அழக பாத்து கோயமுசுருளை மதுரையின் திண்டுக்கல் தயா இல்லதுல தமிழ்நாட்டில் இருக்க அம்புட்டு ஊரையும் சொல்லிவிட்டா ஆனா விசாரிச்சு பார்த்தா எங்கேயுமே கேட்டுக்க மாட்டாங்க ஏமாத்துறதுக்கு போடுற நாடகம் நம்ம சொல்றோம்ல வரிசையில் நின்னாலுகடி ஏதோ இறக்கப்பட்டு நான் கட்டினி இதே பெரியவ இது குடும்பத்தில் இந்த சகஜத்தை புதுப்பாட்டுக்காரன் தானே சொல்ல முடிஞ்சு பழைய பாட்டுலாம் இன்னைக்கு ஒத்து வராதுன்னு கவிஞர் மூரா சொல்லிட்டு போயிருக்காரு பட்டிமன்றத்தை தொடங்கியவர் முடிக்க வேண்டும் என்ற சம்பிரதாயம் இருக்கிறதுனால புதிய பாடல்களே என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் வெண்மணி இப்பொழுது ஆற்றார் ஆண்டோர் நிறைந்த இந்த அவையை மீண்டும் வணங்குகின்ற நடுவர் அவர்களே புதிய காலச்சூழலுக்கு ஏற்ப பாடல்களை எழுதியவர்கள் புதிய பாடல்காரர்கள்தான் அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கிறீங்க எந்தெந்த மாதிரி வாழ்க்கை சூழலுக்குலாம் பாடல் எழுதியிருக்கிறான் என்பதை இப்ப கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த மக்கள் மத்தியில் நல்ல பல கருத்துக்களை விதைத்தவர்கள் புதிய பாட்டுக்காரன் தான் நடுவர்களே காசுக்கு நிறைந்த அதை எவ்வளவு அழகாக புதுப்பாட்டுக்காரன் பணம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி அருமையான ஒரு பாடல எளிமையா சொல்றான் எல்லாருக்கும் விளங்குற மாதிரியும் சொல்றான் எட்டனா கொடுத்தா எம்பாட்ட எட்டு கேட்கும் காசு இருக்கிற வச்சது ஊரா சட்டம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறது அழகா சொன்னா நடுவர்களை புதுப்பாட்டுக்காரன் இதோட என்ன அழகா சொல்ல முடியும் பழைய பாட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்கானா என்ன அழகா அந்த கிராமியை கொண்டு வந்து புதிய கருத்தோட புதிய வடிவத்தில் மக்களுக்கு கொடுத்தா சார் இந்த வேலையை செஞ்சது யாரு சார் புதிய பாடல்கார பழைய பாடல்காரன் செஞ்சானா சொல்லடி பாரத நீ சுதந்திரம் பெற்றது தீதா இத்தனை குரல்கள் அழுகின்ற போதும் இரண்டு காதும் கேட்காதா இல்லை காதே கிடையாதா ரத்தின்றி சுதிரம் பெற்றோம் அதுதான் எங்கள் வரலாறு சுதந்திரம் வாங்கி ரத்தம் சிந்தினோம் சொல்லடிகிறது நம் கோறு மாநில சண்டை மதங்களின் சண்டை இனங்களின் சண்டை நடக்குதடி மல்லிகை பூவிக்கும் ஜாதியை வைத்த மனிதனை திருத்தும் வழி என்னடி சமூக இன்னைக்கு நடக்கிறது சொல்லலையா பஞ்சாப்ல கலவரம் காஷ்மீர்ல கலவரம் மண்டக்காட்ல கலவரம் எவ்வளவு கலவரங்கள் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் அதை சொல்லுகிறது நடுவர்களே புதிய இன்றைய காலத்திற்கு தேவையான எரியும் பிரச்சினைகளை கூட புதிய மாடல்கள் நான் கொள்ளி இருக்கிறது என்று கூறி மனித நேயமாக இருந்தாலும் சரி சமூக சிந்தனையாக இருந்தாலும் சரி அழகிகளாக இருந்தாலும் சரி அத்தனையிலும் பழைய மாடல்களை விட புதிய மாடலே விஞ்சின் இருக்கிறது அதுவே மக்கள் மனதில் சப்பரமஞ்சமிட்டு இருக்கிறது கவர்ந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெண்மணி தொகுப்புரை ரொம்ப அருமையாக சொன்னார் பழைய பாட்டுலையும் நல்ல கருத்து சொல்லித்தான் இருக்காங்க அதை விட வலிமையாக புது பாடல்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னார் பழைய பாட்டு இந்த காலத்துக்கு ஒத்துக்காதுன்னா கேளுங்க அப்படின்னா இந்த பழைய பாட்டுக்கு இன்னொருத்தர் இருக்காருயா தொகுப்புரை ஆற்றுவதற்கு வாங்க கவிஞர் முல்லை நடவரச அவர்களே பழைய பாட்டு கட்சி ரொம்ப தொய்வா கிடக்குது தூக்கி டாப்ல நிப்பாட்டின நடுவர்கள்ட்ட அவைக்கு மீண்டும் என் படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ரெண்டு பேருமே வந்து என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் உட்கார்ந்து இருக்க ஜனங்களை கேட்டாலே யாருக்குமே விளங்காது காரணம் என்னன்னா அவங்க எந்த பாட்டையாவது உருப்படியா சொல்லி அந்த பாட்டுக்கு சரியான சமூக விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா சரியா வாழ்க்கை தத்துவம் என்பது சமூகம் சார்ந்தது வெண்மணி வந்து சொல்றாரு சமூகம் சார்ந்தது என்றால் சமூகம் சார்ந்த பாடல்கள் வந்திருந்தா நீ எடுத்து பேசலாம் எந்தார் இந்த காலத்துல எந்த பொண்ணு கடைசியில எல்லாம் போகும்போது அழுவிட்டு போறதெல்லாம் சரியாக நடுவர் பழைய பொண்ணு முடிச்சிட்டு அயன்பாடு போய்கிட்டிருக்கேன் மாமனார் வரும்போது விட்டு அப்படி சென்டிமெண்ட்ல கொண்டு வந்து அப்படியே இந்த ஆளுகளை அழுக வச்சுட்டு போற மாதிரி ஒரு கதையை சொல்லிருக்காரு நடிப்பு நடுவர் இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒத்துவரா ஒவ்வொரு பாட்டையும் போது ஏற்றமன்னா ஏற்றத்தை கிண்டல் பண்ணாரு அவர் ஒரு சரியான பாடலை எதிர்த்து புது பாடல் எடுத்து வச்சாரா வைக்கல பழைய பாடல் லந்து பாடல் பாடுவா லந்து பாடல் லந்து பாடல் சொல்லுவான் நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது இடையா, இது இடையா, அது இல்லாதது போல இருக்குது இந்த பாட்டு கீழ அருமையா சொல்லுவான் தேரோட்டும் கண்ணனுக்கு ராரா சிங்கார ராமனுக்கு சீதா காரோட்டும் எனக்கு ஒரு கீதா கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா இவ்வளவுதான் யாது அந்து இன்னைக்கு அந்து பாட்டு எடுக்கிறான் ஓ பாட்டி நல்ல பாட்டிதான் ஓ, பியூட்டி பியூட்டி தான் கீழே சொல்றாயா தத்துவம் பெரிய தத்துவம் சொல்லுங்க அதமையான தத்துவ காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும் காதலித்தா கண்மணியே திஸ் கிடைக்கும் கத்துவத்தை பிறந்துட்டாங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க புதுப்பாட்டக்காராலுங்க ஒற்றுமையை பற்றி பாடும் போது மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயே மஞ்சள் குங்குமம் இழும் வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச வாண்டவரை பகைத்து அழிந்தா சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேறும் கொள்ளாமல் மனிதர் எல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமோ ஓ சொல்லு ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனால் விழையும் தீமையே சொன்னா சமூக சிந்தனை சார்ந்த பாடல்கள் பழைய பாடல் இன்னைக்கு எழுதுறான் பாட்டு சிக்குப்புக்கு ரயில் கலக்குது என்னடா எழுதுற பாட்டு என்ன எழுதுற இன்னொன்னு இலவசமா ஒரு சினிமா நடக்குது நமக்காக சோ சோ சோனு எழுதிட்ட பயபுரம் கெட்டு அலை பைகிட்ட சோல்ல போட்டுக்கிட்டு மொட்ட மாடிய தேடி அலைக்கு கேவலமா போயிட்ட திருடாதே பாப்பா திருடாதே எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பழைய பாடல்காரன் சொன்ன பழைய பாட்டு இன்று மக்களை கவர்ந்திருக்கிறது என்ற நடுவர் அவர்களே அத்தமுள்ள பாடல்கள் தத்துவம் நிறைந்த பாடல்கள் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா அது மேல கோம் இருந்த பாட்ட போட்டு பயந்து நடுவர் இவர்களுக்கும் பாட்டு அப்பாவுக்கும் பாட்டு தாத்தாவுக்கும் பாட்டு திருந்துவதற்கான பாடல்களை பழைய பாடல் நடுவர் பழைய பாடல் தந்திருக்கிறது பள்ளிப்பூடம் போறவர்களை பற்றி சொல்லி எத்தனை பாடல்கள் தத்துவ பாடல்கள் சொல்லியிருக்காங்க தூங்காதே தம்பி தூங்காதே முத்தாய்ப்பாக எழுதி கொள்ளுங்கள் போர் படைதனில் தூங்கி தா வெற்றிர் பள்ளியில் தூங்கியில் தூங்கியவன் ஒரு பாட்டை சொல்லு பாட்டு வாழ்க்கை சமூகத்தை இந்த மனித மேம்பாட்டை கொண்டு வருவதா புதுப்பாட்டுக்கார வந்து என்ன எழுதியிருக்க சொன்னது போல அசிங்கத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுத்தை என்ன இந்த ஒன்று பழைய பாடல்கள் நீங்க சொன்னது மாதிரி இழந்த பயம் பாட்டும் எழறிப்பாட்டும் ஆயிரம் பாடல்களில் இரண்டு பாடல்கள் பாடல்களை அசிங்கத்தை கிடைத்து பாடல்கள் புதிய பாடல்கள் மக்கள் மனதை கவர்ந்தது கருத்தால் சமூக நலத்தினால் கவர்ந்தது இந்த நாட்டு மக்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தால் கவர்ந்தது அப்படிப்பட்ட பாடல்கள் பழைய பாடல்கள் எனவே என்றென்றும் மக்கள் மனதை கவர்ந்திருப்பது பழைய பாடல்களை அன்றி புதிய பாடல்கள் அல்ல என்று கூறி எனது அடிக்கு வலிமை சேர்த்து விடை நன்றி வணக்கம் கவிஞர் முல்லை நளவரசு இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாருன்னா அவரை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆஸ்பத்திரி தான் கொண்டு போயிருக்கேன் இவ்வளவு கோபமாயா அந்த புது கவிஞர்கள் மேல ஏய் அப்பா அருமையா பேசிட்டு முடிச்சிருக்காங்க இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும் பழைய பாட்டா புது பாட்டான்னு ஏன்ட்ட கேட்டா நான் பாட்டுக்கு பழைய பாட்டுந்தேன் புது பாட்டுன்னு தேன் அப்படின்னா ஏயா இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல இன்படி பேத்த ஏயா உயிர் வாங்க போ பேச விட்டுபிட்டு இப்ப இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றேன் உன் மோதைய பார்த்தேன்னே நாங்கள் சந்தேகப்பட்டம்யா நீ இப்படி ஏதாவது பேசுவேன்னு நீங்கள் என் மேல வேற கணக்கு போட்டுருவீங்க அருமையாக பேசியிருக்காங்க நாலு ஐந்து விதமான கருத்துக்களை மையமாக வைத்து பழைய பாட்டா புது பாட்டான்னு நான்கு அறிஞர்கள் பேசியிருக்காங்க இன்னைக்கு அந்த சினிமாதானே இவ்வளவு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய பாட்டை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சினிமா ஒரு காலத்தில் கோயில் திருவிழாவில் போட்டேன் மூணு படம் நாலு படம் விடிய விடிய அஞ்சு படம் ஆறு படம் பார்ப்பேன் இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் வீட்டில் போடுறான் சினிமாவை விடிய விடிய அஞ்சு வடம் பார்த்து விட்டு மாப்பிள்ள காலையில கஞ்சா குடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கேன் கல்யாண வீட்டில் போட்டான் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம் போட வேண்டியது ஒரு இடத்துல போட்டாங்க ஒரு கிழவன் செத்து உக்கார வச்சிருக்காங்க இங்க திரும்பி அம்பது பேரும் வால்டர் வெட்டில பாத்துட்டு நான் தூரத்துல இருந்து பார்த்தேன் இதுடா ஆபரேட்ரு வெள்ள வேட்டையும் வெள்ள சட்டையும் இவ்வளவு சுத்தமாக கட்டியிருக்காரு படத்தை போட்டு விட்டு அசையாம உட்காந்துருக்கானு அப்படின்னு பக்கத்துல போனா நெச்சில நாள இரு பிடிச்சி கட்டியிருந்தாங்க அப்புறம்தான் பாத்தேன் போனமுடாது அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கால கூப்பிட்டேன் என்னையாது அப்படின்னு கிழமை செத்து முந்தா ஆச்சியா முந்தா இருந்து ரெண்டு நாளைக்கு பொழுது போனமா அவன் பேரன் வர வரைக்கும் அடக்கம் பண்ண கூடாதுன்னு இந்த நாத்தத்துல ஏதாவது உட்காந்துகிட்டு கொழுது போடுறதுக்காக தான் படத்தை போட்டு விட்டேன் அப்படின்னு எழவு வீட்டில் போடுறாங்க இன்னைக்கு படம் அந்த படத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இவங்க அருமையா பேசினாங்க காதல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க குடும்பம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க ஒற்றுமை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க சமூக நலம் இந்த நாளையும் பழைய பாட்டில் எப்படி இருக்கு புது பாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுனாங்க இன்னைக்கு நம்ம ஆளு கேள்வி கேட்டாலும் வில்லங்கமாக பதில் சொல்லி பழகிட்டேன் காதல்ங்க ஒ கெட்ட கிடாது வள்ளுவரே வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருநூத்தி ஐம்பது பாட்டு காமத்து பாலை எழுதியிருக்காரு லவ்னா உள்ளம் பேசணும் சொல்லலாம் எந்த இடத்துல பழைய பாட்டும் புது பாட்டு வித்தியாசப்படுது பழைய ஆளு பழைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதினாரு பழைய காலத்து ரிக்ஷா காரின்னா எழுதினாரு கை ரிக்ஷா இருந்துச்சப்ப அதனால கை வந்து கை ரிக்ஷாக்கு மாதிரி சென்னை பேசு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்க அண்ணாச்சி தான் தின்னக்கடி தந்துக்கடி தான் தின்னக்கடி தந்துக்கியூசிக் பட்டாரு இன்னைக்கு எங்க கைரி சார் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க டபிள்யூ டபிள்யூ டபுள் லட்சியா இணைந்திருந்தா இடங்கிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் விடிய வழக்கங்கள் இடைந்திருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்